நான் அவர்களிடம் அவர்கள் பற்றி நபிஹா அலை அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டது பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது நிச்சயமாக தஜ்ஜால் வருவான் அவனிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் அவனிடம் தண்ணீராக மக்கள் காண்பது சுட்டரிக்கும் நெருப்பாக இருக்கும் மேலும் அவனிடம் நெருப்பாக மக்கள் காண்பது சுவையான குளிர்ந்த நீராக இருக்கும் யார் அவனை அடைகிறாரோ அவனிடம் நெருப்பாக காண்பதையே தேர்ந்தெடுக்கட்டும் ஏனெனில் அது தூய்மையான சுவையான நீராகும் என்று நபிசல்லும் அவர்கள் கூற கேட்டேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட அபு மசூத் ரதியில்லாகும் அவர்கள் நானும் நபிசல்லும் அணைக்கு செல்லும் அவர்களிடம் இதையே கேட்டேன் என்று கூறினார்கள் புகாரி மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் முஸ்லிம் இரண்டு ஒன்பது நான்கு இரண்டு ஒன்பது